நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு செப்டம்பர் கடல்ல அமெரிக்காவோட ஒரு தீவு நாடு தான் மார்ஷல் ஐலண்ட் இந்த தீவோட அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலையில அவங்க கௌரவப்படுத்தி ஜான் டால்டன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிய நெசவு தொழில் செய்யற குடும்பத்துல பிறந்த டால்டன் அவர்கள் சின்ன வயசுலேயே அவரோட குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போக வேண்டி அமைஞ்சது ஸ்கூல் காலேஜுகளுக்கு போகாமலேயே அவர் பல அறிவியல் விளக்கங்களை அவரோட நண்பரான ஒரு பார்வை மாற்று திறனாளி அவர் ஜான் டால்டன் அவர்களுக்கு பல அறிவியல் தகவல்களை சொல்லி கொடுத்தார் பிற்காலத்துல டால்டன் தன்னோட பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு காரணமா அமைஞ்சவர் ஜான் கௌ அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சொல்லி அந்த பெருமை அறிவியல் ஆராய்ச்சிகளை தொடங்கினார் இருந்தாலும் கூட அறிவியல்ல ரொம்ப ஈடுபாடு இருந்தது அவருக்கு வானியல் ஆராய்ச்சி இதுல அவர் ரெண்டு லட்சத்துக்கும் மேல நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் தகவல்களை சேகரிச்சிருக்கோட பல தகவல்களை திரட்டி அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தன்னோட அப்சர்வேஷன் புத்தகமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வெளியிட்ட கலர் பிளைண்ட் இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சதுல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல அவர் ஈடுபட்டு அதுக்கு காரணம் அதாவது கலர் பிளைண்ட்னஸுக்கு காரணம் நம்மளோட கண்பிடி அதாவது ஐபால்ல ஏற்படுற நிற மாற்றம் அப்படிங்குற டிஸ்கலரேஷன் இதான் வந்து காரணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொன்னத அவர் இருந்த காலத்துல யாருமே பெருசாவே எடுத்துக்கவே இல்லை அனா, இந்த அவர்கள் அங்கீகாரம் தான் இது அதே மாதிரி தான் அவர் செஞ்ச இன்னொரு ஆராய்ச்சியும் அது சம்பந்தமான அவர் சொன்ன ஆராய்ச்சி முடிவுகளும் அந்த ஆராய்ச்சி அணுக்களோட எடை பத்தினது அதாவது வெயிட் இல்லாட்டி அட்டாமிக் ஒவ்வொரு ரசாயன ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம கேள்விப்பட்டிருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சல்பர் இப்படி நாம குறிப்பிடுற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு எடை இருக்கு அதுதான் அதோட weight இதையும் அவர் கண்டுபிடிச்சப்போ அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை ஆனா பின்னால் அதுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைச்சது ஒரு அணுபோட எடை டால்டன் கண்டுபிடிச்சத இன்னைக்கும் அணு அறிவியல் அதாவது அட்டாமிக் சயின்ஸ் பத்தி சொல்லும் போது டால்டன் அவர்களை அவர்கள் சொன்ன தகவல்களோட ஆரம்பிப்பாங்க அவர்களை சிறப்பிக்க மார்ஷல் ஐலாண்ட் நாட்டு அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருஷம் அஞ்சல் தலை ஒண்ண வெளியிட்டு கௌரவப்படுத்தி இருந்தாங்க அந்த அஞ்சல் தலையை நாம அறிவியல் விஞ்ஞானிகள் அதாவது சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அணு அறிவியல் அதாவது அட்டாமிக் சயின்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்